ஹதீஸ் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹம்ஹா அவர்கள் கூறியதாவது நான் மாதவிடாயுடன் இருக்கும் நிலையில் நபி செல்லம் லாஹு அணை என்று செல்லும் அவர்களுடைய தலைமொழியை சீவி விடுவேன்